प्रपन्न तोत्र िजाताय तोत्रेत्रकद्रा कृष्णा गीतामतुहे नम शुच देशे प्रतिष्ठाप्य स्थिरमासनमात्म नाचं चैलाजिनकुशोत्तर त्रैकाग्रम कृत्वा। ியாசனேயுஞ்சியாத்மவிசுத்தே பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தியானத்துக்கு அந்தரங்க சாதனங்களை உபதேசம் பண்றார் இப்ப தியானம் பண்றபோது என்ன பண்ணணும் அதை இங்கே அழகா உபதேசம் பண்றார் தூய்மையான இடத்தில் தனக்குரிய ஆசனத்தை அசையாமல் இருக்கக்கூடிய ஆசனத்தை மேடு பள்ளம் இல்லாத இடத்தில் சமமான இடத்தில் தர்பை புல்லை பரப்பி அதற்கு மேல் மாந்தோல் அல்லது புலித்தோல் அதற்கு மேல் வஸ்திரத்தை கிழக்கு வடக்கு வைத்துக்கொண்டு ஆசனத்தை ஸ்தாபிக்க வேண்டும் எந்த ஆசனத்துல அமரணம் எப்படி அமரணம் அப்படிங்கிறது அடுத்தது அடுத்தது பன்னெண்டாவது ஸ்லோகத்தில் ஆசனே உபவிஷ்யங்கிறார் அந்த ஆசனத்துல உக்காரணம் எப்படி உக்காரணம் அப்படின்னு கேட்டா ஆசனத்தில் உட்கார்ந்தா நீண்ட நேரம் நன்றாக கை காலை மாற்றாம தியானம் பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஆசனத்தில் உட்காரணும் அப்படிங்கிறது பொதுவான விதி பத்மாசனத்தில் அமர்றது பெரிய நன்மையை உண்டு பண்ணும் துறவிகளெல்லாம் பத்மாசனத்தில் அமர்ந்துதான் தியானம் பண்ண வேண்டும் என்று சாஸ்திரங்களிலே காணப்படுகிறது ஆக ஆசனே உபவிசிய ஆசனத்தில் அமர்ந்து ஸ்திர சுகமாசனம் என்கிறார் பகவான் பதஞ்சலி மகரிஷி கம்ஃபர்டபுளாக உட்காரணும் லாங் டைம் ரொம்ப நேரம் உட்காரணும் ஸ்டடியாக உட்காரணும் அப்பேற்பட்ட ஆசனத்தில் உட்கார்ந்து எத சித்த இந்திரிய கிரியா சித்தம்னா மனசு அந்த இந்திரியம்னு சொன்னால் சென்ஸ் ஆர்கன்ஸ் அதாவது கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் அதனுடைய செயல்கள் அதெல்லாம் கட்டுப்படுத்தி எந்த காரியமும் செய்யக்கூடாதுன்னு அர்த்தம் எதையும் பார்க்கவோ கேட்கவோ முகரவோ தொட்டு சுவைக்கவோ சில பேர் வீணையெல்லாம் கேட்டுகிட்டு தியானம் பண்ணுறேங்கிறாங்க அதெல்லாம் பண்ணக்கூடாது காதில் அந்த சவுண்டெல்லாம் நல்ல குட் சவுண்டை கேட்டுன்னு தியானம் பண்ணுறேன் இல்லாட்டி அழகான காட்சியை பார்த்துட்டு தியானம் பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் தியானத்தினுடைய தர்மமாக ஆகாது ஆக சித்த இந்திரிய கிரியங்களாக எதையும் நினைக்கவும் கூடாது நம்ம எதை நினைக்கணும்னு தியானத்தில் உட்காடுறோமோ அதை தான் நினைக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி மனசை வச்சுக்கணும் அதுக்கு தான் கர்மயோகம் பண்ணி உபாசனை பண்ணி மனசை பக்குவப்படுத்துகிறோம் ஆக சித்தக் கிரியா இந்திரியக் கிரியா ஆக எண்ணங்களாகிய செயல்கள் அப்புறம் இந்திரிய விஷயங்களை நடக்கிறது உட்காறது கையாட்டுறது இதெல்லாம் பண்ணக்கூடாது இதெல்லாம் செய்யாமல் தத்ரை தத்ரைன்னா அந்த இடத்துல அர்த்தம் அந்த ஆசனத்தில் அமர்ந்து அந்த தூய்மையான இடத்துல அந்த ஆசனத்தில் அமர்ந்து அந்த தத்திர ஆசனை உபவிசிய அதோட கனெக்ட் பண்ணிக்கணும் மனஹா ஏகாகிரம் கிருத்தி கிருத்வா மனச ஒருமுகப்படுத்தி எந்த விஷயத்தை நாம தியானம் பண்ணணுமோ அந்த விஷயத்துக்கு தகுதியா மனச வைத்துக் கொண்டு மனதை ஒருமுகப்படுத்தி அப்படின்னு சொல்ற மனதை ஒருமுகப்படுத்தி யோகம் தியானத்தை செய்ய வேண்டும் யோகம்னா இங்க தியானத்தை யுஞ்சியாத் யுன்ஜியாத்னா செய்ய வேண்டும் ஆக ஸ்தல நியமம் ஆசன நியமம் அப்புறம் வந்து உபவேசன நியமம் அப்புறம் வந்து இந்திரிய நிகிரகம் அப்புறம் ஏகாகிரீகரணம் ஏகாகிரத்தை பண்ணுறது இதெல்லாம் பண்ணிண்டு பண்ணணுங்கிறார் தேச இதில் காலமெல்லாம் சொல்லல நம்ம புரிஞ்சுக்கணும் அதிகால வேலையில பண்ணலாம் சாயங்கால வேலையில பண்ணலாம் அது பொதுவான விதி எப்பெல்லாம் நம்ம மனசுக்கு தியானத்தில் ஈடுபடணும்னு ஆசை வர்றதோ அப்பெல்லாம் பண்ணலாம் ஆனா பொதுவாக காலையில அதிகாலை வேலையில சூரியோதயத்துக்கு முன்னால பண்றது சூரியோதயம் ஆனவர்கள் கூட ஏழு முறைக்கும் பண்ணலாம் மாத்தியானிக்க காலத்துல பண்ணலாம் உச்சி அந்த நேரத்துல தியானம் பண்ணலாம் சாயங்கால வேலையில பண்ணலாம் எப்பவும் தியானம் பண்ணிக்கொண்டே இருக்கலாம் ஏன்னா சன்னியாசிக்கு வேதாந்தம் படித்தவருக்கு எப்போ பார்த்தாலும் தியானம் இல்லாட்டி படிக்கிறது இதைத்தான் பண்ணி கொண்டிருக்கணும் ஆக இது எதுக்காக பண்ணணும் அப்படின்னா ஆத்ம விசுத்தையே ஆத்மான இந்த இடத்துல மனசு அர்த்தம் விசுத்தாக மனசுறதுக்காக தியானமும் மனதுக்கு அனுகிரகம் பண்ணுகிறது இந்த விவேக வைராக்கியங்கள் எல்லாம் ஸ்திரமாகறதுக்காக மனத்துக்கண் மாசு இல்லாமல் போவதற்காக ஆத்ம விசுத்தையே யோகம் எஞ்சியாத் மனம் தூய்மை பெறுவதற்காக தியானம் செய்ய வேண்டும் மனதை ஒருமுகப்படுத்தி அமைதியான மனதில் மனதை ஒருமுகப்படுத்தி தியானம் செய்ய வேண்டும் எதை தியானம் செய்ய வேண்டும் பிறகு சொல்ல போறார் தியானத்துக்கு விஷயத்தை பத்தி சொல்ல போறார் இன்னும் சில விதிகள் நான் தொடர்கின்றன நாம தொடர்ந்து படிக்கிறதுக்கு பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ணும் சுச்ச உதினமாத்மனஹ ைலாஜி நஷோத்தா் மனச்சிந்தாசனேயுஞ்சியோகமாத்மவிசுத்தையே எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரிவோம் தேனி வேதபுரி ஸ்ரீஸ்வமி ஓம் காரானந்தர் அவர்களுடைய